கறிக்குருவிக்கு உபதேசித்தப்படலாம் வருது என்ன பண்றது போட்டோம் உபதேசிக்கப்பட்டது அறுபத்தி நாலு மூன்று உபதேசம் வருது ஒன்னு ஏற்கனவே படிச்சிட்டோம் இன்றைக்கு ஒன்று படிக்கிறோம் இனி பின்னே ஒன்று படிக்க இருக்கிறோம் மூன்று உபதேசம் அட்டமாசித்தி உபதேசித்த படலம் அட்டமாசி அது யாருக்கு கார்த்திக பெண்களுக்கு அட்டமாசித்தி உபதேசித்தார் முன்ன படிச்சிட்டோம் கறி குருவிக்கு உபதேசித்தது சிவசிவா கார்த்திக பெண்கள் உயர்ந்தன ஆரறி உடையவங்க குருவி அல்லவா மக்கள் தாமி ஆரெறி உயிரி பிறவும் உலகே அக்களை பிறப்பே நீ ஒருத்தந்தான் ஆர்பி உயிர் நினைச்சுக்காத ஒண்ணுல ரெண்டாவது அறிவு ஓரறிவு உயிரிழவும் இருக்குது அதுபோல ஓரறிவு உயிரறிவுகளில் ஆரம்ப அதனால் பெருமானல்லவா அதனால் அவனால் தோற்றுவிக்கப்பட்ட அந்த உடம்பு அதனால் கறிக்குருவிக்கு உபயேசித்தப்படலாம் இது எப்படி என்னங்கிறது பின்னால இப்ப படிக்கப்படும் இனி வாத ஊரடிகளுக்கு உபதேசம் உபதேச திருவாசகரத்தை அப்படியே கொட்டி வச்சிருக்க கொட்டி வச்சிருக்க சிவம் அது பின்னால பார்ப்போம் அப்ப உபதேசம் என்பது யாருக்கு செய்யப்பட்டிருக்கிறது பாருங்க வேற்றுமை இல்லாமல் பெண் பெண் உலகத்திற்கு செய்த உபதேசம் முதல் அட்டமா சித்தி அகர்ணி பொருளுக்கு உபதித்தது படிக்கிறோம் இனி ஒரு ஞானியருக்கு உதவி பெண்கள் என்ற வேற்றுமையில் உபதேசம் பெறுவதற்கு உபதேசம் பெறுவதற்கு எல்லா உயிரினங்களும் ஒன்று எந்தெந்த உயிர்கள் புண்ணியம் செய்தனவோ அவை உபதேசம் பெறலாம் இது பாரதாசன் யாரோ கூட பாண்டது நல்லா இருக்கு பாட்டு எந்த உயிரையும் சொந்த உயிரும் இயல்புடையோனி தமிழன் என்னும் இயல்புடையோனி என் எனவே உபதேசம் என்பதுல இவ்வளவு அருமை அப்ப பெண்பாளருக்கு உபதேசம் ஆண்பாளாருக்கு உபதேசம் அல்ல அகர்ணி பொருவான் கேசிகுகி பத்திரக்கு பலகைட்ட மணிகண்டன் ஐ கூற வடிவான ஆடல் வீரன் இவர் இதுவரைக்கும் என்ன சொன்னபத்திர என்ன கொடுத்தது பலகைட்டதெல்லாம் கொடுத்தோம் அது மட்டுமல்ல பண்டிகைக்கு அமைச்சராக ஆக்கணும் இந்த வரலாறு தொடங்கும் போது ஒன்னு சொல்றார் வரிக்கு உருகி பத்திரருக்கு பலகை இட்டனர் இதுக்கு முன்னைய வரலாறு இங்க முன்னே வரலாறுக்கு முன்னே வரலாறு சொல்றாரு நாங்க பான பத்திரனுக்கு பலகிட்டதெல்லாம் சொன்னோமா அப்புறம் பண்டிகுட்டிக்கு முளை கொடுத்த பள்ளம் சொன்னோமா அப்புறம் அதுக்கு வந்து அமைச்சர் ஆக்கிய பள்ளம் சொன்னோமா அப்படின்னு நினைவுபடுத்துறாரு இப்படி ஒரு நினைவுபடுத்துறது இது ஒரு புதுமை முன்னைய படலத்தை தான் சொல்றது இங்க அதுக்கு முன்னைய படலத்தையும் ஏன்னா அந்த பானபத்திரனுக்கு பலகேட்டது இவரால மறக்க முடியல பாவம் அதுல ஒரு கருத்து வரிக்கு உருகி பானர்க்கு வரி கி பானினா வரிக்கு உருகி பானபத்தருக்கு பலகைத்தனர் அது என்னது வரி வரி வரின இசை ஆண்டு கண்டனீர் சிலப்பதிகாரத்தில் வேட்டுவரி வேட்டுவரி அப்ப வேட்டுவரால் இசைக்கப்படுகிற இசைப்பாட்டு இசைப்பாட்டு ஆட்சியர் குறவை குன்ற குறவை காணல் வரி காணல் வரி வேட்டுவரி வானல் வரி வேணில் வரி மாதவியும் பவல பாடுறது இசைப்பாட்டு அது கடற்கரையில் பாடினதுனால காணல் வரி வேட்டுவரி வேடுகள் தங்களுக்குள்ள சேர்ந்து கொண்டு இசைப்பாட்டு பாடுவது வேட்டுவரி இந்த வரி என்பது இசை இசைப்பாட்டு வரிக்கு உருகி சொல்லும் போது எப்படி சில பேர் விழாம வர்றது வர முடியல வர முடிய வாரி கூறுகி பத்தீரற்கு பலகைட்ட மணிகண்டன் அறிக்கூறுகளை முடிவான அடல் வீரர்க்கு அரசன் பார் பாரிக்கும் அமைச்சி எல் அடித்த அமைச்சி எல் அடித்த பரிசுரைத்தாம் இப்பொழுது எது சொல்ல போறோம்னா பாசுபதியால் நேரம் கட்ட நேரத்தில் சொல்றார் இதெல்லாம் இப்ப சொல்லலாமா நாங்க காம நேரத்தில் முடிக்கணும்னு நினைக்கும் போது பசுபதியால் இறைவனால் சொல்லிடக்கூடாதா சொக்கநாதனால் சொல்லப்படாத பசுபதியால் அப்போ உயிராகிய நாமெல்லாம் பசு நமக்கெல்லாம் பதி இறைவன் அல்லவா நம்ம பிடிச்சிருக்கிற சனியனுக்கெல்லாம் பாசம்னு பேரு பதி பசு பாசம் எனப்பகர்ம்தில் பதி இணைப்போல் பசு பாசம் அநாதி திருமூல திருமந்தல் அப்ப உயிருக்கு பசு என்றும் இறைவனுக்கு பதி என்றும் இந்த உயிரை பிணைத்திருக்கிற சனியனுக்கு பாசம் என்றும் பெயர் இது முத முதல் சொன்னது திருமூல திருமந்தல் இதை நினைவுபடுத்தாம சித்தாந்த வேற படிக்கவங்க வேலூர்லாம் அதன் ஆள் பசுபதி சரி இப்பொழுது பாண்டியர் மரபில் ஒரே ஒரு ஆள் இந்த வரலாறு நடக்கிற பாண்டியன் சுகுண பாண்டியன் பேர் சுகுண பாண்டியன் சரி அவன் அரசாட்சி செய்தான்னு ஒரே ஒத்தவரி தான் வரி தான் படிச்சுடுறேன் இன்னல் தீர்த்து அறக்கோல் ஓக்கி இருங்குடை நிழற்றும் நாளில் ஒரு அரசியல் எப்படி இருக்கணும் ஒத்தவரிய ஒத்தவரி இன்னல் தீர்த்து